சோதியே சுடரே சூழொளி விளக்கே சுரிகுடற்பனை முலை மடந்தை பாதியே பரனே பால் குள்வன் நீட்டாய் பங்கையத்து அயனும் மாலரியா நீதியே செல்வத்திருப்பெருந்துறையில் நிறை மலர் குருந்தம் மேவிய சீர் ஆதியே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துவே என்று அருளாயே நிறுத்தனே நிமலா நீட்டனே நெற்றிக் கண்ணனே விண்ணுணோர் பிரானே ஒருத்தனே உன்னை ஓலமிட்டு அலறி உலகெல்லாம் தேடியும் காணேன் திருத்தமாம் பொய்கை திருப்பெருந்துறையில் செழுமணக் குருந்தம் மேவியசீர் அருத்தனே அடியேன் ஆதரித்து அழைத்த அது எதுமே என்று அருளாயே எங்கள் நாயகனே என்லைவா ஏலவார் குடலிமார் இருவர் தங்கள் நாயகனே தக்கனற்காமன் தனது உடல் தழல் எழ விழித்த செங்கன் நாயகனே திருப்பெருந்துறையில் செழுமணர்குருந்தம் மேவியசீர் அங்கனா அடியேன் ஆதரித்து அழைத்தால் அது எந்துவே என்று கமல கமலான் கார் கார்முகில் நிறத்து கண்ணனும் நன்னுதற்கு அறிய விமலனே எமக்கு வெளிப்படாய என்ன வியன் தடல் வெளிப்பட்ட எந்தாய் திமில நான் மறைதே திருப்பெருந்துரையில் செழுமலர் குருந்தம் மேவியதீர் அமலனே அடியேங் ஆதரித்து அடைத்தால் அதந்துவே என்று அருளாயே துடிகொள் நேரிடையாள் சுரிகுடல் மடந்தை கண்கள் தோய் சுவடு கொடி கொள்வான் தடலில் உள்ளி போவோல் இரண்டும் பொங்கொழி தங்கும் மார்பினேயே செடிகொள்வான் பொழிலில் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய அடிகளே அடியேன் ஆதரித்து அழைத்தார் தந்துவே என்று அருளாயே துப்பனே தூயாய் தூய வண்ணுறு துதைந்து வைரத்து ஒப்பனே உன்னை உள்குவார் மனத்தின் உரு சுவை அளிக்கும் ஆரமுதே செப்பமா மறைதேர் திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவியதே அப்பனே அடியேன் ஆதரித்து அழைத்தான் அதந்துவே என்று அருளாயே மெய்யனே விகிதா மேருமே வில்லா மேவலர் புறங்கள் மூன்று எரித்த கையனே காலார் காலனை காய்ந்த கடுந்தள்பிழம்பன்னி செய்யனே செல்வத்திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்தம் மேவிய ஐயனே அடியேன் ஆதரித்து அடைத்தால் என்று அருளாயே முத்தனே முதல்வா முக்கனா முனிவா மொட்டரா மலர் பரித்து இறைஞ்சி பத்தியாய் நினைந்து பரவுவா தமக்கு பரகதி கொடுத்தருள் செய்யும் சித்தனே செல்வ திருப்பெருந்துரையில் செழுமலர் குருந்தம் மேவிய சீர் அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துமே என்று அருளாயே மருளனேன் மனத்தை மயக்கரை நோக்கி மறுமையோடுமையும் கெடுத்த பொருளனே புனிதா பொங்குவாளரவும் கங்கை தங்கு செஞ்சடையாய் தெருளும் நான் மறைதேன் திருப்பெருந்துரையில் செழு மணற்ருந்தம் மேவிய சீர் அருளனே அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதந்துமே என்று அருளாயே திருந்துவார்பொழில் தூள் திருப்பெருந்தூரில் செழுமல்கூருந்தும் மேபிய சீர் இருந்தவாறு நீ ஏதரா நினைந்த என்னுடைய எம்பிரான் என்ற அருந்தபானி நைந்தே ஆதரி தடைத்தான் அதனுளே கடல்